அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நிறை நீர நீரவர் கேண்மை பிறை மதிப்பின் நீர பேதையார் நட்பு நீர்மை அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் தன்மை நேரான தன்மை அப்படின்னு அர்த்தம் நீரவர் அப்படிங்கிறதுக்கு நீர்மை உடையவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருகிறது பொருள் வருகிறது நீர்மை உடையவர் என்ற தொடர் இனிய இயல்பு உடையவர் ரொம்ப மென்மையான உயர்ந்த சிறப்பான இயல்புடையவர் அப்படிங்கிற பொருளில் சீர்மை சிறப்புடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொலின் அப்படிங்கிற இந்த சொல்லாட்சி அமைந்திருப்பதை நாம் காணலாம் பயனில சொல்லாமையில் அதாவது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சாவது குரட்பாவில் இனிய இயல்புடையவர்கள் பயனில்லாதவற்றை சொன்னால் அவர்களுடைய விழுப்பமும் சிறப்பும் நீங்கும் இந்த சொல்லாட்சியை பார்த்தோம் இல்லையா சீர்மை சிறப்பொடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொலின் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இது இந்த இது வந்து பயனில சொல்லாமையில் நூற்றி தொண்ணூத்தஞ்சில் வந்திருக்கு இதனுடைய பொருள் இதுதான் நல்ல சுபாவம் உள்ளவங்க கூட பிரயோஜனம் இல்லாததை பேசினார்களே ஆனால் அவர்களுடைய பண்பெல்லாம் கீழே போயிடும் அப்படிங்கிற கருத்தை உணர்த்தி இருக்கிறார் இந்த குரட்பாளை பேதையார் என்று அடுத்த வரியில் சொன்னதுனால நீரவர்ங்கிறதுக்கு நிறைய பேர் அறிவுடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் பார்த்தார்கள் பொருள் சொன்னார்கள் நீரவர் என்பதற்கு அறிவுடையார் என கொள்வதிலும் இனிய இயல்புடையவர் என்ற பொருள் மிகப் பொருத்தமாக இருக்கும் என்று உரையாசிரியர்கள் சிலர் தெரிவிக்கிறார்கள் ஆ நீரவர்ங்கிறதுக்கு பேதையாருங்கிறதையும் எதிராக சொல்லி அறிவுடையார் அறிவற்றவர்கள் அப்படின்னு பார்க்கிறத விட இனிய இயல்புடையவர்கள் இனிய இல்லாதவர்கள் அறிவில்லாதவர்கள் அப்படிலாம் பொருள் கொள்ளலாம் அந்த அதாவதுக்கு நேருக்கு மாறா திண்டபாணி தேசிகருடைய உரையிலிருந்து ஒரு நுணுக்கம் பார்க்கிறோம் அதாவது பேதையாருங்கிற சொல்லுக்கு மூடர்கள் அறிவில்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கொண்டார்கள் பேதையர் என்ற சொல் குரலில் பெரும்பாலும் எந்த அர்த்தத்தில் இருக்கிறது என்றால் எதையும் உயித்துணரமாட்டாமல் தாம் எண்ணியதையே மெய்யாக கொண்டு மயங்குகிறவர்கள் நம்ம சொல்கிறது தான் சரி நம்ம நினைக்கிறதா சரின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த அர்த்தத்தில் ஆளப்பட்டிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் பெரியவர் தண்டபாணி தேசிகர் திருவாவூடுதுறை ஆதீன மகாவித்வான் அவருடைய உரை மிகச் சிறப்பானது அதே மாதிரி இங்கேயும் தான் நினைக்கிறது தான் சரி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டிவ் மைண்ட் இல்லாத ஒரு ஹானஸ்ட் ஒரு பெருந்தன்மை இல்லாத ஜனங்களுடைய நட்பு நன்மையை செய்யாது அப்படிங்கிறது அர்த்தம் இந்த மனப்பான்மையோடு இருக்கிறவங்களுடைய நட்பு ரொம்ப நாளைக்கு நிற்காது நிலச்சிருக்காது நல்லவருடைய நட்பு எப்படிப்பட்டது தீயவர்களுடைய நட்பு எப்படிப்பட்டதுங்கிறத சிவபிரகாஷர் மிகச்சிறந்த பெரிய புலவர் பெருமான் ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறார் அதை பார்க்கலாம் நல்லார் செய்யும் கேண்மை நாள்தோறும் நன்றாகும் அல்லார் செய்யும் கேழ்மை ஆகாதே நல்லாய்கேள் காய் முற்றின் தின் தீங்கனியாம் இளம் தளிர் நாள் போய் முற்றின் எண்ணாகிப்போம் கேழ்மைங்கிறதுக்கு நட்புன்னு அர்த்தம் மரவர்க்க மாசற்றார் கேழ்மை கேழ்மைனா உறவு நட்பு இப்படிலாம் பொருள் இருக்கு அல்லாருன்னா நண்பர் அல்லாதவர் ஆகாது அப்படின்னா உதவாது அப்படின்னு அர்த்தம் இந்த பாடலில் நல்லாயின்னா பெண்ணேன்னு அர்த்தம் ரொம்ப எளிமையான பாடல் புரிஞ்சுக்கலாம் நல்லவர்களுடைய உறவு நாள்தோறும் நல்லதை செய்யும் நல்லதற்கு மாறானவர்களுடைய உறவு அப்படி ஆகாது பெண்ணே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி உதாரணம் சொல்கிற காய் வந்து நல்ல பக்குவப்பட்டால் தின்பதற்கு பயன்படக்கூடிய இனிய கனியாகும் இளம் தளிர் பிஞ்சு முத்தி போச்சுன்னு சொன்னால் அது சருகாகி பயன்படாமல் போயிடும் அதாவது இளம் தளிர் ஒரு தளிர் இலை அது முத்தினா சருகாகி பயன்படாமல் போயிடும் இது மாதிரி நல்லவர்களுடைய நட்பு நாள்தோறும் நன்கு வளர்ந்து நன்மையை கொடுக்கும் தீயவர் நட்பு நாள்தோறும் குறைந்து ந்து துன்பம் தருவதாகவும் ஆகிவிடும் என்று சிவபிரகாஷர் குறிப்பிட்டிருக்கிறார் சிவபிரகாசரால் இயற்றப்பட்ட நன்னரி அப்படிங்கிற நீதி நூலில் முப்பத்தெட்டாவது பாடல் இந்தளவில் இந்த குரட்பாவினுடைய பொருளை நாம நிறைவு செய்கிறோம் நீரவர் கேண்மை பிறைமதி பின் நீர நட்பு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம்